வணக்கம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவுக்குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய பெண்கள் ஹாக்கி அணியின் சிறப்பு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஹரேந்திர சிங் என்பவர் இரண்டு பாரம்பரிய போந்தர் திருவிழா அதாவது போந்தரம் திருவிழா நடைபெற்ற இடம் கோவா மூன்று சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் அஜில் பூஷட் பாண்டேல் என்பவர் ஆவார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஜூனியர் ஆசிய மல்யுத்த போட்டி இந்தியாவில் உள்ளது 5 மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் டிக்ஷா டிஐ கே எஸ்கச் ஏ ஆசிரியர்களுக்காக ஏற்படுத்தியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிடிஐ செய்தி நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு பிடிஐ நிறுவனத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று சர்வதேச இந்து மாநாடு எங்கு நடைபெற்றது நான்கு அனைத்துலக மக்களாட்சி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது ஐந்து அமுல் நிறுவனம் ியாவில் எந்த மாநிலத்தோடு இணைந்து ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து அங்கன்வாடி குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி